திருக்கடவுர் வீரட்டம் திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் அச்சித்த மாணி மார்க்கண்டே மார்க்கண்டே மார்க்கண்டே மே இருட்டிய மேனி பழைவாழ் எயிற்று எரிபோலும் குஞ்சி இருட்டிய மேனி பழைவாழ் எயிற்று எரி குஞ்சி இருட்டிய மேனி பளைவாள் எயிற்று எரி குஞ்சி eri polum kunji eri polum kunji suruttiya navil vengootam padaippa udaitthu ungane suruttiya navil vengootam padaippa udaitthu ungane udaitthu ungane udaitthu ungane uruttiya sevadiya தேவடியான் கடவூரே उत्तमனே உருطيع தேவடியான் கடவூரே उत्तमனே உருطيع தேவடியான் கடவூரே उत्तम பதத்து எழு மந்திரம் அஞ்செழுத்து ஓதி பறிவினொடும் பரிவினொடும் அஞ்செழுத்து ஓதி பதத்து எழு மந்திரம் அஞ்செழுத்து ஓதி பறிவினொடும் இதத்து எழும் மானிதம் இன்னுயிர் உண்ண வெகுண்டு அடர்த்த கதத்து எழும் காலனை வெகுண்டு அடர்த்த கதத்து எழும் காலனை கண் குருதி புனல் ஆறு ஒழுக காலனை கண் குருதி புனலாறு ஒழுக உதைத்தழும் சேவடியான் கடவுருரை உத்தமனே கடவுருரை உத்தமனே கடவுரை உத்தமனே கரப்புரு சிந்தையர் காண்டறியவன் கரப்புரு சிந்தையர் காடற்கு காமனையும் நெருப்பு உமிழ் கண்ணினம் காமனையும் நெருப்பு உமிழ் கண்ணினன் நீழ்புணல் கங்கையும் பொங்கும் அறவும் பரப்பிய செஞ்சடை பால்வண்ணன் காலனை பண்டு ஒருகால் உறப்பிய சேவடியான் கடவுரு உத்தமனேயே ஆன அந காலனை பண்டு ஒரு காப்பியபடியான் கடவுர் உரை உத்தமனே கடவுருரை உத்தமனே கடவுர்ரை உத்தமனே காண்டற்கு அறியவன் காண்டு அறியவன் கடவுர் உரை உத்தமனே மரித்திகள் கையினவர் கோனை மனம் மிந்து குறித்து எழும்னிதன் ஆயிர் கொள்வான் ஆறுயிர் கொள்வான் கொதித்த சிந்தை கருத்து எழும் மூவிலை வேலுடைக்காலனைத்தான் அலற உருக்கிய சேவடியான் கடவுருரை உத்தமனே மாணி தன் ஆறுயிர் கொள்வான் கொதித்த சிந்தை கருத்து எழும் மூவிலை வேலுடை காலனை தான் அலற உருக்கிய சேவடியான் கடவுருரை உத்தமனே கடவுருரை உத்தமனே கடவுருரை உத்தமனே குழைத்திகள் காதினன் வானவர் கோனை குளிர்ந்து எழுந்து பழக்கமோடு அர்ச்சித்த மானிதன் ஆறுயிர் கொள்ள வந்த தடல் பொதி முவிலை வேலுடைக்காரனைத்தான் அலறின குழைத்திகள் காதினன் வானவர் கோனைந்து எழுந்து பழக்கமோடு அர்ச்சித்த மானிதன் ஆறு கொள்ள வந் தடல் பொதி மூவிலை வேலுடைக்காலனை தான் அலற உழக்கிய சேவடியான் கடவுருரை உத்தமனே கடவுருரை உத்தமனே கடவுருரை உத்தமனே பாலனுக்காயன்று பார்கடல் ஈந்து பனைத்து எழுந்த பாலனுக்காயன்று பார்கடல் ஈந்து பனைத்து எழுந்த பாலனுக்காயன்று ஆற்கடல் இந்து பனைத்து எழு ஆளின்கீழ்ிருந்துலினின் கீழிருந்தாரணம் போதி ஆறு மூனிகாய் ஆளினின் ताम कंब तोड़ந்து அடந்து ஓடி வந்த சூரமும் பாதம் कंぶ तोड़ந்து அடந்து ஓடி வந்த காலனை காலனி காய்ந்த பிரா படர்ச்சொன்றையும் பன்னகமாலை பனிகை படர்ச்சடை கொன்றையும் பன்னகமாலை பனி கயிறா உடை தலை கோத்து உடல் மேனியன் நாடு பனிகை உடை தலை கோத்து உடல் மேனியல் பலிக்கு என்று உழல்வோன் உன்பலிக்கு என்று உழல்வோன் சுடற்பொதி மூவிலை காலனை துண்டமத உடனடிய தேவடியான் கடவுருரை உத்தமனே ஆனே ஆரேன கடவுருரை உத்தமனே படச்சடை கொன்றையும் பன்னகமாலை பணிகயிர உடை தலை கோத்து உடல் மேனியன் உன்பலிக்கு என்று உழல்வோன் சுடற்பொதி மூவிலை வேலுடை காலனை துண்டமத உடறிய சேவடியான் கடவுருரை உத்தமனே கடவுருரை உத்தமனே கடவுருரை உத்தமனே கடவுர் உத்தமனே வெண்தலை மாலையும் கங்கை கரோடி விரிசடை மேல் பெண்தனி நாயகன் பேய் உகந்து ஆடும் பெருந்தகையான் கண்டனி நெற்றியன் காலனை காய்ந்து கடலில் விடம் உண்டு அருள் செய்தபிரான் கடவுருரை உத்தமனேயே அன கடவுருரை உத்தமனே பேய் ஆடும் பெருந்தகையான் காலனை காய்ந்து கடலில் விடம் உண்டு அருள் செய்தபிரான் கடவுருரை உத்தமனே தாகி கிளறிய கேசவன் காண்பறியாய் வாழி நன் மாமலர் கண்ணிடந்திட்ட அம்மாலவர்க்கு அன்று ஆழியும் ஈந்து அம்மாலவர்க்கு அன்று ஆழியும் ஈந்து அடுதிறற்காலனை அன்று அடர்த்து ஊழியும் ஆயபிரான் கடவுருரை உத்தமனே ananarinan hanan hanan hanan benkoottam padaippa udaitthu ungane uruttiya sevadiyan kadavoorurai uttamane kaalanai உதைத்து எழும் சேவடியான் கடவுருரை உத்தமனே ஆனற ஆன காலனை பண்டு ஒரு கால் உரப்பிய சேவடியான் கடவுருரை உத்தமனே கடவுருரை உத்தமனே ஏன காலனைத்தான் அலற உருக்கிய சேவடியான் கடவுருரை உத்தமனே கடவுருரை உத்தமனேயே காலனை உழக்கிய சேவடியான் கடவுருரை உத்தமனே நாலனை காய்ந்த பிரான் கடவுருரை உத்தமனே நே காலனை துண்ட மத உடனிய தேவடியான் கடவுருரை உத்தமனே கடவுருரை உத்தமனே ஆடலில் விடம் உண்டு அருள் செய்த விதான் கடவுருரை உத்தமனே ஊழியும் ஆயபிரான் கடவுருரை உத்தமனே ஹா ஹேந்திகள் கொன்றையும் பூவிழ மாலை திருமுடிமே தேந்திகள் கொன்றையும் மாலை தீர் முடிமேல் ஆந்திகள் ஐந்து உகந்தாடும் பிரான்மலை ஆத்தெடுத்த ஆந்திகள் ஐந்து உகந்தாடும் பிரான்மலை ஆத்து எடுத்திகள் வாழறக்கல் முடி பத்தும் பத்தும்லை விழ கூன்றிய சேவடிய கூன்றிய சேவடியான் கடவுரை உத்தமரே கூன்றிய சேவடிய கடவுரை உத்தமரே கூன்றிய சேவடியான் கடவுள்